தலைப்பு 53 மூன்று பிரணவம் பிரணவத்தின் ஐந்து பாகம் யாவெனில் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் பஞ்சமி என்னும் வாக்கு பிரணவத்தின் கண் இருந்து தோன்றியது அதற்கு ஸ்தானம் மூலாதாரம் அதிலிருந்து தோன்றிய மற்ற நான்கும் சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி இவற்றிற்கு இடம் நாபி இருதயம் கண்டம் லலாட்டம்